தொள்ளாயத்தை ஒருவர் ஓதி கயிற்களால் கட்டப்பட்ட ஒரு குதிரை அப்போது மேகம் அவரை சூழ்ந்தது அவரை நெருங்கி வர ஆரம்பித்தது அதை கண்டு அவரின் குதிரையோ மிரண்டது காலை நேரம் வந்ததும் நபிசல்லாகும் அணை செல்லும் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார் இது குரானுக்காக இறங்கிய சக்கீனத்தினும் நிம்மதியும் அமைதியுமாகும் என்று நபி சல்லாஹும் அலி அலுவல் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று முஸ்லிம் ஏழு ஒன்பது ஐந்து